சாயித் இப்னு ஆகிய இருவரை நபி சொல்லு அலைவசம் வடக்கு திசையின் பக்கம் அனுப்பினார்கள் இவ்விருவரும் அடைந்து அங்கு தங்கியிருந்தார்கள் அபு சுஃபியான் வியாபார கூட்டத்துடன் அவ்விடத்தை அடைந்தபோது அவ்விருவரும் மதினாவிற்கு திரும்பி செய்தியை நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடம் கூறினார்கள் இந்த வியாபார கூட்டம் மிகப்பெரிய அளவில் குறைகி தலைவர்களுக்குரிய செல்வங்களுடன் சென்று கொண்டிருந்தது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 காபியர்களின் உள்ளங்கள் துடிதுடித்துக் கொண்டே இருக்கும் இப்போது நபி சொல்லா அலைவாசல்ல முஸ்லிம்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள் இதோ குறைசிகளின் வியாபார கூட்டம் அவர்களது பொருட்களுடன் வருகிறது அக்கூட்டத்தை நோக்கி நீங்கள் புறப்படுங்கள் அல்லாஹ் அந்த பொருட்களை உங்களுக்கு அளிக்கக்கூடும் என்று நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் கூறினார்கள் இப்போரில் கலந்து கொள்ள வேண்டுமென நபி சொல்லாஹ் அலைவாசலம் எவரையும் வலியுறுத்தவில்லை காரணம் வியாபார கூட்டத்திற்கு பதிலாக மக்காவின் படையினருடன் பதிர மைதானத்தில் பெரிய அளவில் சண்டையும் மோதலும் நிகழும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அதாவது செல்வங்களுக்கு பதில் சண்டை நிகழும் என்று அப்பொழுது நபி சொல்லல்லா ஹலைவசலம் அவர்களுக்கு தெரியாததால் இந்த பயணத்தில் கலந்து கொள்வது அவரவரின் விருப்பம் என்று நபி சொல்லாஹ் ஹலைவசம் விட்டுவிட்டார்கள் இதற்கு முன்பு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 அவர்களுடன் முன்னூற்றி பத்திற்கும் மேற்பட்டவர்கள் முன்னூற்றி பதிமூன்று அல்லது முன்னூற்றி அல்லது முன்னூற்றி வீரர்கள் வெளியேறினார்கள் அதாவது எண்பத்தி அல்லது எண்பத்தி அல்லது எண்பத்தி நான்கு ஹவுஸ் கிளையைச் சேர்ந்த அறுபத்தி அன்சாரிகளும் கசரத் கிளையைச் சேர்ந்த நூற்றி அன்சாரிகளும் இருந்தார்கள் மதினாவிலிருந்து வெளியேறும்போது எவ்வித ஆரவாரமும் இல்லாமல் குறைவான oui. தயாரிப்புடன் தான் முஸ்லிம்கள் சென்றார்கள் முஸ்லிம்களிடம் ஒன்று அல்லது ரெண்டு குதிரைகளே இருந்தன அவ்வாம் ரது அல்லாஹ் அவர்களிடம் ஒரு குதிரையும் இருந்தது மேலும் எழுபது ஒட்டகங்கள் ஒட்டகத்திற்கு இருவர் அல்லது மூவராக மாறி மாறி பயணம் செய்தார்கள் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் மற்றும் அலி மர்சத் இவ்வளோ அபு மர்சத் கனவி ரது அல்லாஹ் ஆகிய மூவரும் ஒரே ஒட்டகத்தில் மாறி மாறி பயணம் செய்தார்கள் இம்முறை மதினாவிற்கும் அங்கு தொழுகை நடத்துவதற்கும் பிரதிநிதியாக அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் ரதுல்லாஹ் வன்ஹூ அவர்களை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் நியமித்தார்கள் நபி சொல்லு அலைவாஸ் மதினாவிலிருந்து வெளியேறி ரவ்ஹா என்ற இடத்தை அடைந்த போது அபுல் இப்னு அப்துல் முந்திர் அது அல்லாஹ்ஹு அவர்களை பிரதிநிதியாக நியமித்து மதினா அனுப்பி வைத்தார்கள் இப்போருக்கான பொதுவான தலைமைத்துவத்தின் வெள்ளைக்குடியை முஸ்அப் இப்னு உமைர் அல் குரேஷி அல் அப்தர் அது அல்லாஹ் அவர்களிடம் வழங்கினார்கள் படையை ரெண்டு பிரிவாக ஆக்கினார்கள் ஒன்று முஹாஜிர்களின் படை இதற்குரிய கொடியை அலி இபு அபு துவாலிப் ரோதியொல்லா ஹன்கு அவர்களிடம் கொடுத்தார்கள் இக்கொடிக்கு உகாப் என்று சொல்லப்பட்டது ரெண்டு அன்சாரிகளின் படை இதற்குரிய கொடியை சாத் இபுனு முஹாத் ரோதியொல்லா ஹன்கு அவர்களிடம் கொடுத்தார்கள் இந்த இரு படைகளின் கொடி கறுப்பு நிறமுடையதாக இருந்தது படையின் வலப்பக்க பிரிவிற்கு ஜுபேர் இப்னு அவ்வாம் ரதையல்லாக அணுகு அவர்களை தலைவராக்கினார்கள் இடப்பக்க பிரிவிற்கு மிக்தாத் இப்னு அம் ரதொல்லாக அனுகு அவர்களை தலைவராக்கினார்கள் நாம் முன்பு கூறியது போன்று இவ்விருவர்தான் குதிரை வீரர்களாக இருந்தார்கள் போரின் கடைசி பிரிவிற்கு ஹைஸ் இபுனு அபு சஹா ரதுலா அனுகு அவர்களை தலைவராக்கினார்கள் மற்றபடி பொது தளபதியாகவும் படையை வழி நடத்துபவராகவும் நபி சொல்லல்லா அலைவாஸ்லாம் அவர்களை விளங்கினார்கள் இஸ்லாமிய படை பதுரை நோக்கி நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் சரியான தயாரிப்பு இல்லாத இப்படையுடன் இருந்து வெளியேறி மக்காவை நோக்கி செல்லும் பிரதான பாதையில் சென்றார்கள் ரவுஹா என்ற கிணற்றை அடைந்து அங்கு தங்கிவிட்டு மக்காவின் பிரதான பாதையை தனது இடப்பக்கத்தில் விட்டுவிட்டு வளப்பக்கமாக நாசியா என்ற இடம் வழியாக வெளியேறி பதுரை நோக்கி சென்றார்கள் நாசியா என்ற இடத்தின் ஓரமாக பயணித்து அங்குள்ள பள்ளத்தாக்கை கடந்தார்கள் அந்த பள்ளத்தாக்கிற்கு பெயர் ருஹ்கான் எனப்படும் அது நாசியா மற்றும் சப்ரா என்ற இடத்திற்கு மத்தியில் உள்ள பள்ளத்தாக்காகும் பின்பு சப்ராவின் குறுகலான வழியாக சென்று சப்ராவை அடைந்தார்கள் சப்ரா என்ற இடத்தில் இபு அம்ரு அல் ஜனி அதி இப் அபு சஹ்பா அல் ஜுஹ்னி ஆகிய இருவரையும் பத்ரு பள்ளத்தாக்கிற்கு அனுப்பி குறைசிகளுடைய வியாபார கூட்டத்தின் செய்தியை துப்பறிந்து வருமாறு அனுப்பினார்கள் மக்காவில் எச்சரிப்பவர் வியாபார கூட்டத்திற்கு பொறுப்பாக இருந்த அபு சுஃபியான் மிகுந்த எச்சரிக்கையுடனும் இருந்தார் மக்காவின் பாதை இப்போது ஆபத்துகள் நிறைந்தது என்பதையும் அறிந்திருந்தார் எனவே செய்திகளை சேகரித்தவராக தனக்கு எதிர் வரும் பயணிகளிடம் நிலைமைகளை விசாரித்துக் கொண்டே பயணம் செய்தார் அப்போது முகமது அலை வசலம் தங்களது தோழர்களை அழைத்துக் கொண்டு இந்த வியாபார கூட்டத்தை கைப்பற்ற புறப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி அபு கிடைத்தது அபு உடனடியாக லம்லம் இபுனு அம்ர் அல் கிஃபாரி என்பவருக்கு கூலி கொடுத்து மக்காவிற்கு சென்று தங்களின் வியாபார கூட்டத்தை காப்பாற்றிக்கொள்ள விரைந்து வருமாறு குறைசிகளுக்கு அறிவிப்பு செய்ய அனுப்பி வைத்தார் லம்லம் மக்காவிற்கு விரைந்து பதுனு என்ற இடத்தில் ஒட்டகத்தின் மீது நின்றவராக கூக்குரளிட்டார் மேலும் ஒட்டகத்தின் மூக்கை அறுத்து அதன் மேலுள்ள கஜாவா பெட்டியையும் மாற்றி அமைத்து தனது சட்டையையும் கிழித்துக் கொண்டார் பின்பு குறைசிகளே வியாபார கூட்டம் வியாபார கூட்டம் அபு வந்து கொண்டிருக்கும் செல்வங்களை முகம்மது தன் தோழர்களுடன் வழிமறிக்க கிளம்பிவிட்டார் அது உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் கருதவில்லை உதவி உதவி காப்பாற்றுங்கள் காப்பாற்ற என்று உ கத்தினார் மக்காவ தயாரான அவரது தோழர்களும் எங்களது வியாபார கூட்டம் இபுல் ஹல்ரமியின் வியாபார கூட்டத்தை போன்று என்று எண்ணுகிறார்களா ஒரு அவ்வாறு ஆகாது அல்லாஹின் மீது ஆணையாக அவர் எதிர்பார்க்காதது நடக்கப் போகிறது அதை அவர் நன்கு அறிந்து கொள்வார் என்று பேசிக்கொண்டார்கள் மக்காவில் உள்ள அனைவரும் வெளியேற தயாரானார்கள் அப்படி தன்னால் முடியவில்லை தனக்கு பதிலாக மற்றொரு அனுப்பித்தார்கள் மக்காவில் உள்ள பிரசித்தி பெற்ற பிரமுகர்கள் அனைவரும் அனுப்பினான் தங்களை சுற்றியுள்ள ஒன்று சேர்த்தார்கள் கூட்டத்தினரும் அதில் கலந்து கொண்டார்கள் இருந்து ஒருவர் கூட கலந்து கொள்ளவில்லை மக்கா நகர படையின் மக்கா படை புறப்படும் போது அதில் ஆயிரத்தி வீரர்கள் இருந்தார்கள்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 பெருமைக்காகவும் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவும் தங்கள் வீடுகளிலிருந்து முஸ்லிம்களை எதிர்க்க பத்ரு போருக்கு புறப்பட்டனர் மேலும் மக்களை அல்லாஹுடைய பாதையில் செல்வதை தடை செய்கின்றனர் அல் குர்ஆன் அத்தியாயம் எட்டு வசனம் நாற்பத்தி ஏழு அல்லாஹுடனும் அவனுடைய தூதருடனும் போர் செய்வதற்காக தங்களது முழு தயாரிப்புடனும் ஆயுதங்களுடனும் புறப்பட்டனர்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 அபு சுஃபியான் மக்காவை நோக்கிய பிரதான பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் மிகவும் சுதாரிப்புடன் நிலைமைகளை நன்கு அலசி ஆராய்ந்து கொண்டு தன்னுடைய வியாபார கூட்டத்தை வழி சென்றார் பத்ருக்கு அருகில் மஜிதி இப்னு அம்பரை சந்தித்தார் அவரிடம் மதினாவின் படைகளை நீங்கள் பார்த்தீர்களா என்று விசாரித்தார்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 ார் திரும்பிட மக்கா படையில் பிளவு அபுசுஃபியான் எழுதிய கடிதம் குறைச்சிகளுக்கு கிடைத்தபோது அவர்கள் அனைவரும் திரும்பிவிடலாம் என்றே எண்ணினார்கள் ஆனால்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 முஸ்லிம்கள் சண்டையிடாமல் தங்களின் ஊருக்கு திரும்பி விடுவதால் மக்கா எதிரிகள் மதினா வரை படையெடுத்து வரமாட்டார்கள் என்பதற்கு எவ்விதமான உத்தரவாதமும் இல்லை ஆகவே ஒருவேளை முஸ்லிம்கள் மதினா திரும்பியிருந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய அவப்பெயரும் மற்றவர்களிடம் அவர்களை பற்றிய அச்சமற்ற தன்மையும் துணிவும் பிறந்திருக்கும் ஆலோசனை சபை திடீரென ஏற்பட்ட அபாயகரமான சூழ்நிலையை கருதி நபி சொல்லா ஹலைவசல்லம் ராணுவத்தின் உயர்மட்ட ஆலோசனை சபையை கூட்டினார்கள் அதில் தற்போதுள்ள நிலைமை சுட்டிக்காட்டி தங்களது படையினருடனும் அதன் தளபதிகளுடனும் கருத்துக்களை பரிமாறி கொண்டார்கள் அப்போது சிலருடைய உள்ளங்கள் அச்சத்தால் நெடுங்கின இரத்தம் சிந்தும்படியான போரை பயந்தார்கள் இவர்களை பற்றிதான்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 படையின் தளபதிகளோ மிக துணிவுடன் இருந்தார்கள் அபுபக்கர் ரோதியு எழுந்து பேசினார்கள் அழகாக பேசி முடித்தார்கள் பின்பு உமர் ரதியாஹ் வான்கு எழுந்து அவர்களும் அழகாக பேசினார்கள் பின்பு மிக்தாத் இப்ரதி அல்லாஹ் வன்கு எழுந்து பேசினார்கள் அல்லாஹுவின் தூதரே அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய வழியில் செல்லுங்கள் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் அல்லாஹுவின் மீது சத்தியமாக சங்கை மிகு குர்ஆனில் மூசாவே அவர்கள் அதில் இருக்கும் வரையில் ஒரு நாங்கள் அதில் செல்லவே மாட்டோம் நீங்களும் உங்களுடைய இறைவனும் அங்கு சென்று அவர்களுடன் போர் புரியுங்கள் நிச்சயமாக நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருப்போம் அல் குர்ஆன் அத்தியாயம் ஐந்து என்ற இஸ்ரவேலர் நபி மூசா அலி சலாத்து அவர்களிடம் கூறியதைப் போல் நாங்கள் உங்களிடம் கூற மாட்டோம் மாறாக நீங்களும் உங்களது இறைவனும் போர் உரியுங்கள் நாங்களும் உங்கள் இருவருடன் சேர்ந்து போர் உரிவோம் சத்தியத்தைக் கொண்டு உங்களை அனுப்பியவன் மீது சத்தியமாக நீங்கள் எங்களை அழைத்துக் கொண்டு பர்க்குல் ஹிமாத் என்ற இடம் வரை சென்றாலும் நாங்களும் உங்களுடன் மிக துணிவுடன் வருவோம் இவ்வாறு மிகு கூறி முடித்தார்கள் அவரின் வீர உரையை கேட்டு நபி சொல்லுள்ளாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அவரை பாராட்டி புகழ்ந்து அவருக்காக பிரார்த்தனை புரிந்தார்கள் இந்த மூன்று தளபதிகளும் முகாஜிரில் உள்ளவர்கள் முஹாஜிர்கள் படையில் மிக குறைவானவர்களாக இருந்ததால் நபி சொல்லாஹு அலைவசம் அன்சாரி தளபதிகளின் கருத்துக்களை அறிய விரும்பினார்கள் ஏனென்றால் இவர்கள்தான் அதிகமாக இருந்தார்கள் மேலும் போரினால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் அன்சாரிகளையே அதிகம் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் நபி சொல்லுல்லாஹு அலை வசல்லம் அகபாவில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் அன்சாரிகள் மதினாவிற்கு வெளியில் சென்று போர் புரிய வேண்டும் என்ற நிபந்தனை இல்லாமல் இருந்தது ஆகவேதான் நபி சொல்லு அலைசாரிகளின் கருத்துக்களை கேட்க விரும்பினார்கள் மூன்று தளபதிகளின் பேச்சை கேட்டதற்கு பின்பு அன்சாரிகளை மனதில் கொண்டு மக்களே எனக்கு ஆலோசனை கூறுங்கள் என்று பொதுவாக கூறினார்கள் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் நோக்கத்தை விளங்கிக் கொண்ட அன்சாரிகளின் தளபதியாக இருந்த சாத் அல்லாஹு அன்பிசல்லாஹு அலை அவர்களிடம் அல்லாஹவின் மீது சத்தியமாக எங்களிடம் கேட்பது போல் தெரிகிறதே என்றார் அணுகு அவர்கள் எழுந்து பின்வருமாறு பேசினார்கள் நாங்கள் உங்களை விசுவாசித்தோம் உங்களை உண்மையானவர்கள் என நம்பினோம் நீங்கள் கொண்டு வந்ததுதான் சத்தியம் என்று சாட்சி கூறினோம் இதையேற்று உங்களின் கட்டளைகளை செவிமடுத்தோம் அதற்கு கட்டுப்படுவோம் என்று உடன்படிக்கும் ஒப்பந்தமும் செய்து கொடுத்தோம் எனவே நீங்கள் விரும்பிய வழியில் செல்லுங்கள் உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பிய இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் எங்களை கடலுக்குள் மூழ்கினால் நாங்களும் எங்களிலிருந்து ஒருவரும் பின்வாங்க மாட்டோம் நாளை எங்களுடன் எதிரிகளை நீங்கள் சந்திப்பதை நாங்கள் வெறுக்கவில்லை நிச்சயமாக போரில் நாங்கள் உறுதியுடன் இருப்போம் எதிரிகளை சந்திப்பதில் உண்மையாளர்களாக இருப்போம் உங்களுக்கு கண்குளிர்ச்சி தருபவற்றை அல்லாஹ் எங்களால் வழங்கலாம்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 அன்சாரிகளின் சார்பாக நான் பேசுகிறேன் அவர்களின் சார்பாக நான் பதிலளிக்கிறேன் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு பயணித்துச் செல்லுங்கள் நீங்கள் விரும்பியவருடன் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பியவரின் உறவை வெட்டிவிடுங்கள் நீங்கள் விரும்பியதை எங்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பியதை எங்களுக்கு கொடுங்கள் நீங்கள் எங்களிடமிருந்து எடுத்துக் நீங்கள் எங்களுக்காக விட்டுவிட்டதை விட மேலானதாகும் நீங்கள் எங்களுக்கு எவ்விஷயத்திலும் எதை கட்டளை அது விஷயத்தில் எங்களின் செயல்கள் உங்களின் கட்டளைக்கு இணங்கித்தான் இருக்கும்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 பின்பு அங்கிருந்து மலை போன்ற மிகப்பெரிய மணற்குன்றான விட்டுவிட்டு சமீபமாக வந்திறங்கினார்கள் கண்காணிக்கும் பணியில் நபி அவர்கள் அங்கிருந்து நபி சொல்லாஹ் அலிவசம் தனது குகைத்தோழர் அபுபக்கருடன் மக்கா படைகளை கண்காணிக்க புறப்பட்டார்கள் அந்த இருவரும் மக்கா படையினர் எங்கு கூடாரமிட்டுள்ளார்கள் என்பதை தெரிந்து கொள்ள சுற்றி கொண்டிருக்கும் போது ஒரு வயது முதிர்ந்தவரை பார்த்தார்கள் அவரிடம் குறைசிகளை பற்றியும் முகமது மற்றும் அவரது தோழர்களை பற்றியும் உமக்கு தெரியுமா என்று விசாரித்தார்கள் அவர் தங்களை யார் என விளங்கிக் கொள்ளக் கூடாது அவர்கள் இரு படைகளை பற்றியும் விசாரித்தார்கள் ஆனால் அந்த வயது முதிர்ந்தவரோ நீங்கள் எந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை சொல்லாத நான் உங்களுக்கு எந்தச் செய்தியையும் கூற மாட்டேன் என்றார் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் நாங்கள் கேட்டதை நீர் கூறினால் நாங்கள் யார் என்பதை உமக்கு கூறுவோம் என்றார்கள் அதற்கு அந்த வயோதிகர் அவ்வாறுதானே என்று கேட்க அதற்கு நபி சொல்லா ஹலை வசல்லம் ஆம் என்றார்கள்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 சுபேர் இவ்நா அவ்வாம் சாத் அபி வக்காஸ் ரதி அல்லாஹ் ஆவார்கள் இவர்கள் உள்ள இடத்திற்கு சென்றபோது அங்கு இருவர் மக்கா படைகளுக்காக தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களை கைது செய்து நபி சொல்லாஹு அலைவாசம் அவர்களிடம் கொண்டு வந்தார்கள் அப்போது நபி சொல்லாஹு அலைவாசலம் தொழுது கொண்டிருந்தார்கள் அவ்விருவரிடமும் இஸ்லாமிய படையினர் விசாரிக்கவே அவர்கள் நாங்கள் குறைசிகளுக்கு தண்ணீர் எடுத்து செல்ல வந்திருக்கிறோம் என்றார்கள் இவர்கள் அபு சுஃபியானின் கூட்டத்தினராக இருக்கலாம் என்றெண்ணி இவர்களின் பதில் ஏற்றுக்கொள்ள கடுமையாக அடித்தார்கள் அடிக்கு பயந்தவர்கள் உங்களிடம் உண்மை கூறிய அடித்தீர்கள் ஆனால் பொய் கூறிய அவர்களை விட்டுவிட்டீர்கள் அல்லாஹின் அந்த இருவரும் உண்மையைத்தான் கூறினார்கள் அவர்கள் குறைசிகளுக்காக வந்தவர்களே என்று கூறினார்கள் பின்பு அந்த இருவரையும் அழைத்து குறைசிகளை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று நபி நபிசல்லா ஹலிவ்ஸ்லம் கேட்கவே நீங்கள் பார்க்கும் அந்த பெரிய மேட்டிற்கு பின் குறைசிகள் இருக்கிறார்கள் என்றார்கள் அவர்கள் எத்தனை பேர் என்று நபி சொல்லா அலையவஸ் கேட்டார்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறினார்கள் அவர்களிடம் எப்படிப்பட்ட தயாரிப்புகள் உள்ளன என்று நபி சொல்லா அலிவ் கேட்கவே அவர்கள் தெரியாது என்று கூறினார்கள் நபி சொல்லு அலையவசலம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஒட்டகங்கள் அறுக்கிறார்கள் என்று கேட்க அவர்கள் ஒரு நாள் ஒன்பது மறுநாள் பத்து ஒட்டகங்கள் அறுக்கிறார்கள் என்று கூறினார்கள் அப்போது நபி சொல்லாஹ் அலைய் வல்லம் அவர்கள் தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரம் நபர்கள் வரை இருக்கலாம் என்றார்கள் பின்பு அவர்களிடம் குறைசி பிரமுகர்களில் யார் யார் வந்திருக்கிறார்கள் என்று நபி அலைபா இப்னு அபுல் புக்தரி அபு ஜஹல் இப்னு ஹிஷாம் உமையா இப்னு கலப் ஆகியோரும் மற்றும் பலரும் என அந்த இருவரும் கூறினார்கள் நபிசல்ல மக்களை நோக்கி இதோ மக்கா தனது ஈரக் குலைகளை உங்களுக்கு முன் கொண்டு வந்திருக்கிறது என்றார்கள் மழை பொழிதல் அல்லாஹ் அன்று இரவு மழையை இறக்கினான் அந்த மழை இணை வைப்பவர்களுக்கு அடை மழையாக இருந்தது அது அவர்களை முன்னேற விடாமல் தடுத்தது ஆனால் முஸ்லிம்களுக்கோ அது மென்மையான தூரலாக இருந்தது அந்த மழையினால் அல்லாஹ் முஸ்லிம்களை சுத்தப்படுத்தினான் சைத்தானின் அசுத்தத்தை அவர்களை விட்டு அகற்றினான் அங்கிருந்த மணற்பாங்கான பூமியை முஸ்லிம்கள் தங்குவதற்கு வசதியாக இறுக்கமாக்கி கொடுத்தான் மேலும் அவர்களது உள்ளங்களையும் பாதங்களையும் உறுதியாக்கினான்